அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பான சிநேகிதனை ஆபத்தில் அறியலாம் அன்பிலே நண்பனை வெற்றி கொள்ளலாம் களத்திலே எதிரியை வெற்றி கொள்ளலாம் அதுபோல் பண்பிலே சபையை வெற்றி கொள்ளலாம் அன்புடன் பழகுபவருக்கு அந்நியர்கள் என்று யாரும் இல்லை அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் ஆர்வலர் பொன்கணியர் பூசல் தரும் அதாவது ஒருவர் மீது நாம் கொண்ட அன்பை அடைத்து வைக்கும் தாழ்பால் என்று ஒன்றும் இல்லை அன்புடை வருக்கு ஏற்பட்ட துன்பம் கண்டவுடன் நம்மை அறியாமல் வெளிப்படும் சிறு கண்ணீரே நம் அன்பை தெரிவித்துவிடும் அதுபோல் குணசீலன் என்கிற அரசன் ஒருவன் நோய்வாய்ப்பட்டு பல நாட்களாக படுத்த படுக்கையாக கிடந்தான் அவனை பார்க்க தினமும் பல பிரமுகர்கள் வந்து கொண்டிருந்தனர் ஒருநாள் சில மனிதர்கள் பலவித பழங்களை கொண்டு வந்து மன்னனிடம் கொடுத்து பேசிக் கொண்டிருந்தனர் அப்போது ஒரு விவசாயி தன்னை தடுத்த காவலாளிகளையும் பொருட்படுத்தாமல் மன்னனின் படுக்கை வந்து நின்றான் அவனது களைந்த தலைமுடியும் ஆடையில் படிந்திருந்த தூசியும் அவன் தன் கிராமத்திலிருந்து வெகு தூரம் நடந்து வந்திருக்கிறான் என்பதை அறிவித்தன அவன் மன்னனிடம் அரசே உங்கள் உடல் தேற என்று எங்கள் ஊர் மாரியம்மனுக்கு பொங்கல் படைத்தேன் அந்த பிரசாதத்தை கொண்டு வந்திருக்கிறேன் ஏற்றுக்கொள்ளுங்கள் அம்மன் பிரசாதத்தை சாப்பிட்டால் எந்த நோயும் பறந்து ஓடிவிடும் என்றார் அவன் பிரசாதத்தை வெளியே எடுத்ததும் ஒரு கெட்டுப்போன நாற்றம் அடித்தது அங்கிருந்த பிரமுகர்கள் மூக்கை பொத்திக் முகம் சுழித்தார்கள் அரசனோ பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு தன் கழுத்தில் இருந்து முத்து மாலையை எடுத்து அந்த விவசாயிக்கு பரிசாக கொடுத்து அனுப்பினான் மன்னனுக்கு வேண்டிய பிரமுகர் ஒருவர் அரசே கெட்டுப்போன பொங்கலுக்கா முத்து பரிசு என்று கேட்டார் மன்னனோ அது கெட்டிருந்தாலும் அந்த பிரசாதத்தை நான் சாப்பிட்டு குணமடைய வேண்டும் என்று விரும்பி கள்ளம் கபடம் இல்லாத மனதுடன் தன் கிராமத்தில் இருந்து ஒரு வாரம் நடந்து வந்திருக்கிறான் அவனது அன்பு உண்மையானது போலித்தனம் இல்லாதது உண்மையான அன்புக்கு மதிப்பு மிக மிக அதிகம் நான் அளித்த முத்துமாலை கூட அவனது அன்புக்கு ஈடாகாது என்று கூறினான் நமது அன்பு உண்மையாக இருந்தால் கடவுளே கையை கட்டிக்கொண்டு நமக்கு சேவை புரிய வந்து அன்புடனும் அரத்துடனும் இருப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளங்குடன் இதுவரை உங்கள் செவிகளுக்கு தகவல் துணியால் விருது பிடைத்தவர் முத்துக்குமர சுவாமி